أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة تتنزل عليهم الملائكة أن لا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون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 وَإِنَّ اللَّهَ لَمَعَ الْمُحْسِنِينَ صدق الله مولانا العظيم ويقول رسول الله صلى الله عليه وعلى آله وسلم أول صلاح هذه الأمة باليقين والزهد وقال صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت கண்ணியமிமாக்களே மேல சங்கையான சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹல்லு உலகத்தில் ஒரு சுருக்கமான கால வாழ்க்கையை தந்திருக்கிறார் இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சதுக்கு பின்னால் ஒரு நிரந்தரமான வாழ்க்கையை ரபு அல்லாஹல்ல ஜலாலுஹூ ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான் இந்த நிரந்தரம் இல்லாத சுருக்கமான கால வாழ்க்கையினுடைய வெற்றி மொத்துக்கு பின்னால் வரக்கூடிய நிரந்தரமான முடிவே இல்லாத அழிவே இல்லாத அந்த ஆக்ராவுடைய வெற்றி அல்லாஹுஹான் தாலா அவனுடைய பரிபூர்ணமான தீனில் வச்சிருக்கிறான் முழுமையான தீன் பரிபூர்ணமான தீன் இதில் மட்டும்தான் அல்லா சுமானுவத்தால் வச்சிருக்கிறான் எனவே இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் யாரு தன்னிடத்தில் அந்த பரிபூர்ணமான தீனை முழுமையான தீனை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்களோ தன்னுடைய வாழ்க்கையில் சேர்த்துக்கொள்வாங்களோ தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அல்லா சுகானுவத்தால் உலகத்துடைய கொஞ்ச கால வாழ்க்கையில் நிம்மதியை கொடுப்பாங்க நிம்மதி சந்தோஷம் கண்ணியம் ராகத்து வெற்றி உதவி பாதுகாப்பு உயர்வு சிறப்பு எல்லாம் கிடைக்கும் அதே போல மௌத்துடைய நேரத்திலேயும் ரபு அந்த மனிதனை சங்கப்படுத்துவார் கண்ணியப்படுத்துவார் சிறப்புப்படுத்துவார் அந்த மனிதனை நிம்மதியானவராக சந்தோஷமானவராக சிரித்தவராக அச்சமற்றவராக கவலையற்றவராக அல்லா சுகானுவத்தால் அந்த மனிதனுடைய ரூஹ கைப்பற்றுவார் அதுக்குரிய ஏற்பாடுகளை ரபு செய்வார் அதுக்கு பின்னால் வரக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கை கபிரில் இருந்து ஆரம்பித்து சொருக்கம் வரையும் செல்லக்கூடிய வாழ்க்கை இந்த கபிரில் பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இருக்க வேண்டியிருக்கு செய்திநாள் நபிசல்லா அலிஸ்லம் சொன்னாங்க இந்த உலகத்திலேந்து கடைசியாக கபிரில் நல்லடக்கம் செய்யப்படக்கூடிய மனிதர் நாற்பது ஆண்டுகள் கபரில் இருக்கணும் நாற்பது ஆண்டுகள் கடைசி மனிதர் நாற்பது ஆயிரம் என்றால் நாங்களும் நீங்களும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இருக்கணும் கபருக்குள்ள இந்த கபருடைய வாழ்க்கையில் இந்த ஆரம்பித்து ஆலமே பர்சஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை அதுக்கு பின்னால அக்சர் மீசான் சிராத் ஆமால் நாமா கேள்வி கணக்கி இதெல்லாம் நடக்கும் இந்த எல்லா இடத்துலையும் அல்லாஹுஹான பாதுகாப்பான் இந்த எல்லா இடத்திலேயும் எல்லாம் உதவி இந்த எல்லா இடங்களையும் அச்சம் தீர்ந்த இடங்களாக கவலை அற்ற வெற்றி உள்ள இடங்களாக அல்லாஹ் சுஹானுவதா மாதிக் கொடுப்பார் அதுக்கு பின்னால் இவர் செல்லக்கூடிய அந்த ஒதுங்கும் மடம் கடைசியாக போய் சேரக்கூடிய அல்லா சுகானா சகலவிதமான சுகண்டிகளும் இன்பங்களும் சந்தோஷங்களும் சகலவிதமான வெற்றிகளும் நிறைந்து காணப்படக்கூடிய அல்லாஹுடைய கெஸ்ட் ஹவுஸ் விருந்தளிக்கக்கூடிய இடமாக ரப்பாங்க அமைச்சு வச்சிருக்கிறார் சவாலே பெரியார்களே அதுக்குதான் உலகத்தில் தயாராக வேண்டி உலகத்தில் ஒரே ஒரு சந்தர்ப்பம் உலகத்தில் பல விடயங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்ட ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் நான் உலகத்தில் உதாரணமாக எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களை பார்க்கலாம் பல சந்தர்ப்பங்கள்லாம் முயற்சி செய்வாங்க சுமாராக ஒரு அஞ்சு ஆறு வருஷங்களுக்கு முன்னால் ஒரு பத்திரிகையில் ஒரு வயதானி அறுபத்தி எட்டு வயசு வயோதிபர் ஓ எக்ஸாம் எழுதுகிறார் அவரோட படத்தையும் போட்டு அவருடைய விஷயம் எழுதப்பட்டி அப்போ எத்தனை தளம் எழுதியிருப்பார் ஓ லெவல் அறுபத்தெட்டு வயசுல ஓ லெவல் எழுதுறதுக்கு காலிக்கா துணியாவில் அறுபத்தெட்டு வருஷம் ஓ லெவல் எக்ஸாம் எழுதுகிறார் சாதாரணமாக இந்த சமாளில் பதினாறு வருஷத்தில் ஓ லெவல் எக்ஸாம் எழுதக்கூடிய காலம் அப்போ அதுக்கு பின்னால் எவ்வளவு முயற்சி செஞ்சிருக்கிறார் தொடர்ந்து முயற்சி செய்யலாம் உலகத்துடைய எக்ஸாமில் ஃபெயில் ஆகினால் தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கலாம் உலகத்தினுடைய இன்டர்வியூ இதில் ஃபெயில் ஆகினால் தொடர்ந்து முயற்சி செஞ்சு உலகத்தில் ஒரு வியாபாரத்தில் ஒரு மனிதர் லஸ்ட் ஆகிட்டாரு அதுக்கு பின்னால வேறொரு வியாபாரத்தில் முயற்சி செய்யலாம் ஒரு தொழில் முயற்சியில் தோல்வி அடைஞ்சாரு இன்னொரு தொழில் முயற்சியில் ஈடுபடலாம் பெரியார் அவர்களே உலகத்துடைய நிலைமைகள் அல்லா சுபானா திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப மாத்தி மாத்தி செய்யக்கூடியதாக முயற்சி செய்யக்கூடியதாக எல்லாம் அமைச்சு வச்சிருக்கிறார் ஆனா உலகம் தரப்பட்ட இது ஆகறத்துக்கு தயார் செய்யறதுக்காக வேண்டி என்னடா கபிர சொர்க்கத்து பூங்காவாக ஆக்கிறதுக்காக வேண்டி எங்களோட ஆமா நாம வலது கையில சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி எங்கடைய சிராத்த மின்னல் விதத்தில் கடற்கறதுக்காக வேண்டி எங்களுடைய கேள்வி எனக்கு இலகுவாக ஆக்குறதுக்காக வேண்டி நாங்கள் சொருக்கத்துடைய இன்பமான ஒரு வாழ்க்கையை அடைந்து ஒரு தயாரிப்புக்காக அரபு அல்லா ஜல்லால் உலகத்துறைய வாழ்க்கையை தந்திருக்கிறான் ஆனா இந்த உலகத்துறைய சந்தர்ப்பம் உலகத்துறைய வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கையார் ஒரே ஒரு சந்தர்ப்பம் நல்லவர்களுக்கும் திரும்ப இரண்டாவது முறை துனியாவுக்கு வர முடியாது தீயவர்களுக்கும் இரண்டாவது முறை துனியாவுக்கு வர முடியாது ஜ அப்துல்ல அப்துல்லா தாலான அல்லா சந்திச்சாங்க உயிர் கொடுக்கப்படணும் திரும்ப உலகத்துக்கு நான் அனுப்பி வைக்கப்படணும் திரும்பவும் அல்லாஹ் அதன் தான் நடக்க அல்லாவுக்கு ஏலும் ஆனால் அல்லாஹ் அப்படி செய்யறது இல்லை அல்லாவுடைய சுண்ணத்தில் அந்த முறை இல்லை கெட்டவர்கள் ஆக கபரில் போய் சேர்ந்ததுக்கு பின்னால திரும்ப அவர்களை துனியாவுக்கு அனுப்பி அவர்களை பொலிஷ் பண்ணி நல்லவர்களாக மாற்றி அனுப்புறது அந்த ஜாதியும் அல்லாக்கிட்ட இல்லை இது மாதிரி நல்லவர்கள் போய் சேர்ந்ததுக்கு பின்னால அவருடைய அந்தஸ்துகளில் குறைவிருக்குது அவருடைய பதவிகளில் குறைச்சல் இருக்குது அவர்கள் இன்னும் அதிகரித்து கொள்ளணுங்கிறதுக்காக திரும்ப துணியாவில் வந்து முயற்சி திரும்ப கூட்டிக் கொள்ளுறதுக்கு போறது அதுவும் இல்லை துணியாவோட வாழ்க்கை ஒன்லி ஒன் சான்ஸ் முடிஞ்சு கிடைச்சது நாங்க புத்திசாலித்தனமா பாதிக்கணும் உலகத்தில் கிடைச்சிருக்குது ஒவ்வொருத்தருக்கும் எண்ணி முடிக்கக்கூடிய மூச்சுகள் கிடைச்சிருக்கு எண்ணி முடிக்கக்கூடிய சில மூச்சுகள் எண்ணி விடக்கூடிய சில மூச்சுகள் எத்தனையோ மூச்சுகளை விட்டுட்டோம் இன்னும் சில பேலன்ஸ் இருக்குது அதை விட்டுக் கொண்டு திடீர் திடீர்னு எல்லா பக்கத்தாலேயும் மௌத்து வருது திடீரண்டு மரணம் அடையாளங்கள் அதுவும் திடீர் மரணம் படுத்த அவசரமான மௌத்துகள் திடீரென்று மௌத்துகள் பெரியார் கலேஷ் அவர்கள் அடையாளம் சொல்லப்பட்டே நாங்கள் இப்போ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு எப்ப முடிவு வருமனு தெரியாது முடிவு வந்தா முடிஞ்சது தான் திரும்பி முயற்சி செய்யவோ திரும்பி வாரத்துக்கோ திரும்பி உழைப்பு செய்யறதுக்கோ அவகாசம் இல்லை அவகாசம் இல்லை முடிஞ்சு ஆனா மூத்துடைய நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் கேட்பான ஒவ்வொரு அடியானும் எப்படி கேட்க போறான் என்ன கொஞ்சம் பிற்படுத்தி ஒரு ஒரு நெருக்கமான ஒரு குறைவான ஒரு கொஞ்சம் காலத்துக்காக வேண்டி என்னை தாமதிச்சு வச்சால் என்னை பிற்போட்டு வச்சால் கொஞ்சம் மாறிடுவேன் சக்கராத்துரிய நேரத்தில் ஆசை வருது சதக்காக கொடுக்கிறதுக்கும் நல்ல மனுஷனாக ஆகிறதுக்கும் அதுக்கு முன்னால கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் அவருக்கு நினைவு வரல நான் நல்ல மனுஷனாக நான் சதக்காக கொடுக்கணும் நான் சாலியானவனாக ஆகணும் அந்த நினைவு குறைச்சல் துனியாவுடைய பராக்கு துணியாவுடைய பிசி துனியாவுடைய வேலை துனியாவுடைய சிக்கல்கள் துனியாவுடைய சிரமங்கள் துனியாவுடைய பொறுப்புகள் மௌத்தையும் ஆகரத்தையும் மறந்த பொறுப்புகள் இது கிடைத்திருக்கிறதுனால இவருக்கு வாழக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தில் சுகமான ஆரோக்கியமான சந்தர்ப்பத்தில் அல்லது சக்கராத்துக்கு முன்னால் உள்ள காலகட்டங்களில் இவருக்கு ஒன்றும் சக்கரா பின்படுத்தினால் கொஞ்ச நேரம் நான் உள்ளதெல்லாம் சதக்கா கொடுப்பேன் உள்ளதெல்லாம் கொடுப்பேன் அதுக்கு முன்னால் ஒரு மூணு நாள் சதக்கா கொடுந்தா கஷ்டமா இருக்குது இப்போ உள்ளதெல்லாம் கொடுக்க போறார் சுபானந்தா அதுக்கு முன்னால் ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவழிச்சுல்லா போயிட்டு வாங்க அது முடியாது அது நடக்காது அது கஷ்டம் அது சும அது பாரம் அதுக்கு எத்தனையோ துணியா டிஸ்டர்ப் ஆனால் சக்கராத்தில் ஏமாத்தம் தான் நடக்காது அவருக்கு ஆயுள் திருப்பி கொடுத்தாலும் கொஞ்சம் பிற்படுத்தி வச்சாலும் கொடுக்க மாட்டார் நகர் செஞ்சிருக்கிறாங்க நேர்ச்சை நோய் சுகமாக நான் நல்லாட பாட போறேன் எனக்கு ஆம்பு கிடைக்கணும் எனக்கு மொபலப்புள்ள கிடைக்கணும் நான் நல்லாட பார்க்கல போறேன் எத்தனை பேர் நேர்த்து செஞ்சு அல்லா நிறைவேற்றி கொடுத்தது போகிறோம் இன்னும் அந்த நேர்த்தையை நிறைவு செய்ய முடியாம இருக்கிறான் இப்போ சக்கராத்தில் கேட்டு கொடுத்தா திரும்ப செய்வாங்களா அது நடக்காது அல்ல ஒரு ஹட்டத்தில் சொல்லுவான் கல்லா அது ஒருபோதும் நடக்காது நீங்க கேட்கறது நீங்க நினைக்கிறது நீங்க சொல்றது நீங்க பேசுறது ஒண்ணும் ஆக போற காரியம் இல்லை அல்ல சொல்லுவேன் மேலான சங்கையான பெரியாரவர்களே தரப்பட்ட இந்த ஆயுள் இருக்குதே இதுல நாங்க சம்பாதிக்கிற வழியாக காட்டி தந்தாங்க சம்பாதிக்கிற ஒரு ஐட்டம் ஒரு பொருள் என்ன தேடணும் உழைப்பு செய்யணும் எதுக்கு முயற்சி செய்யணும் எதை அடைஞ்சு கொள்ளனும் பெரியார்களே சவர்களே உலகத்துடைய கொஞ்ச காலம் இந்த வாழ்க்கை மௌத்துக்கு பின்னால் வரக்கூடிய முடிவு அழிவு இல்லாத நீண்டகால வாழ்க்கை முழுமையான வெற்றி அத்தனை அடிப்படை ஈமான் எனவே ஒவ்வொருத்தரும் ஈமான சம்பாதிக்கும் ஈமான சம்பாதி நாங்க ஈமான் இல்லாதவர்களா ஈமான் உள்ளவர்கள் ஈமான் இருக்குது அல்லா தாலா சொல்லக்கூடிய லெவலுக்கு அல்லாஹு தாலா விரும்பக்கூடிய அல்லாவு தாலா எதிர்பார்க்க கூடிய அளவுக்கு மனிதர்கள் ஈமான் கொண்டது போல நீங்க ஈமான் கொள்ளுங்க மனிதர்கள் ஜலால இல்ல மனிதர்கள் என்ற வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது நபி அலைவசம் நபிமார்களுடைய சகாக்கள் தோழர்கள் சகாபாக்கள் சஹாபாக்கள் ஈமான் கொண்டத போல நீங்களே ஈமான் கொள்ளுங்க தேவையில்லை எங்களுடைய ஈமான் சகாபாக்களுடைய ஈமானுடைய லெவலுக்கு கொண்டு வரணும் அதுதான் ஈமான் அதுதான் நல்லா சொல்ற சகாபாக்கள் ஈமான் கொண்டத போல நீங்க ஈமான சமைச்சு கொள்ளுங்க சஹாபாக்களுடைய சுஹான் அல்ல எவ்வளவு உயர்ந்த ஈமான் சஹாபாக்களுடைய சஹாபாக்களுடைய உலகத்தினுடைய எல்லா பொருள்களையும் அவர்களுடைய கொண்டோலுக்குள்ள கொன்ற வச்சு சஹாபாக்குமான் உலகத்துடைய தேவைகளும் நிறைவேற்றப்பட்டு சகாபாக்கருடைய துனியாவுடைய ஆஹ்ராடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டு சகாபாக்குடைய பசியை இல்லாமாக்கு சஹாபாக்களுடைய கஷ்டங்களை இல்லமாக்கிச்சு சகாபாக்கு நோயை இல்லமாக்கிருச்சு சஹாபாக்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சு சகாபாக்குடைய கடனை இல்லாமக்கிடுச்சு இதுதான் சஹாபாக்களுடைய லேசான விஷயம் இல்லை ஈமான் கொண்டுதான் மனிதனுடைய சகல நிலைமைகளும் சீராக்கப்பட வேண்டியது முழு துணியை முழு துணியா அது அரபிகளா இருக்கட்டும் வெள்ளையர்கள இருக்கட்டும் கருப்பர்களா இருக்கட்டும் நிலைமை நாங்கள் பெரிய ஏமாற்றத்தை எங்கள்கிட்ட பொருள் வந்தால் எங்கள்கிட்ட பணம் வந்தால் எங்களுக்கு படிப்பு கிடைச்சால் எங்களுக்கு ஜப் கிடைச்சால் எங்களுக்கு சொத்து கிடைச்சால் எங்களுக்கு வசதி வாய்ப்பு வந்தால் எங்களுக்கு பட்டம் பதவி வந்துட்டால் நிலைமை சீராகிருமான் சொல்லப்பட்ட அத்தனை கூடும் நிலைமையில ஈமான் பலஹீனமான நிலைமையில ஈமான்ல குறபாடுள்ள நிலைமையில அல்லா கொண்டுதான் சகலம் ஆகுது நடக்குது இந்த வார்த்தையில எக்கையின் குறைஞ்ச நிலைமையில துனியா வந்து சேர சேர லஸ்ட் லஸ்ட் அதிகமா வருஷ அவர்களேமான மட்டுந்தான் உலகத்து அத்தனை நிலைமை சீராக்க முடியும் என்ன ஆதாரம் குரானும் ஆதாரம் ஹதீசும் ஆதாரம் நவிவாருடைய வாழ்க்கையும் ஆதாரம் சஹாபாக்கு சகாபா ஆதாரம் இதெல்லாம் ஆதாரமாக ஆதாரம் தான் ஈமானுடைய வாழ்க்கை வாழ்க்கை ஈமான உறுதிப்படுத்தினவர்கள் அடைஞ்சு கொண்டவர்கள் எப்படி உலகத்தில் கொடி கட்டி பறந்தார்கள் அல்ல எப்படி அவங்க லைஃப் அமைச்சு கொடுத்தார் எப்படி அமைச்சு கொடுத்தார் தனியார் அவர்களே ஒரு நீண்ட் இந்த சொல்றாத்ங்க مَا تُحَوِّنُ بِهِ عَلَيْنَا مَصَائِبَ الدُّنِيَا یا اللَّهِ انگل مید وندشیندر کے کھوڑی ہے انیت ودمان مسیبت ہے مسائب سودنے گل کسٹنگل سرمانگل نرکنگل پرچنے گل اتنیم لے شاکر علاوکی یقین نسیبہ کو آیا ہے نبی صلی اللہ علیہ وسلم وارتہ کہتا اللہ کی طرف وارتہ وَمَا يَنْتِقُ عَنِ الْحَوَى அல்லா குரால் தெளிவா சொல்றாங்க நபி அவர்கள் தன்னுடைய ஒரு அசைவு அசைஞ்சாலும் அது அல்லாவுடைய வழிகாட்டல் ஒரு பேச்சு பேசுறது ஒரு பார்வை பார்க்கிறது ஒரு செயலை செய்யறது அத்தனையும் அல்லாவுடைய வழிகாட்டல் தான் வரும் சுயமாக தன்னுடைய நப்சானியத்தில் ஒன்றுமே வராது அப்படிப்பட்ட நபி துறாங்களுக்கு ஏற்பட்டிருக்க கூடிய முசீபத்துகளும் அத்தனை கஷ்டங்களும் சிரமங்களும் நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் அளவுக்கு யாக்குவாய் இருந்தாங்க பொருளாதாரத்தை கொண்டு வாழ்க்கை சிறப்பாக அரசியல் முன்னேறினா வாழ்க்கையில் கண்ணியும் கிடைக்கும் யாரு சொன்னது எங்க இருக்கு தலீல் ஆதாரம் இருக்கா இந்த பேச்சுக்கு பொறில் இருக்குதா கதீசன இருக்குதா எங்க இருக்குது யாருக்காக காட்டிலுமா யாருக்காவது சொல்லலுமா பொருளாதாரத்தில் முன்னேறினால் வாழ்க்கையில் லேசுண்டாகும் வாழ்க்கை சிறப்பமையும் அரசியலில் முன்னேறினால் வாழ்க்கையில் அந்தஸ்து வாழ்க்கையில கண்ணியம் கிடைக்கும் உயர்வு கிடைக்கும் யாருக்காவது சொல்லலுமா கியாமத்து வரையும் ஒரு பிள்ளைக்கும் சொல்லலாம் கியாமத்து வரையும் அதுக்கு நேர் மாற்றமாக ஈமான்ல உயர்ந்தால் சம்பாதிச்சால் அவல்களை சீர் செஞ்சு கொண்டால் வாழ்க்கையில் உயர்வு அடையலாம் முன்னேற்றம் அடையலாம் சிறப்பு அடையலாம் கண்ணியம் அடையலாம் மதிப்பு மரியாதையோடு வாழலாம் ரஜி அல்லா கலான் சொல்றாங்க நாங்கள் மக்கள் ரொம்ப கேவலமானவர்களாக இருந்தோம் ரொம்ப இழிவானவர்கள் ரொம்ப கேடுகட்டவர்களாக இருந்தோம் அல்லாஹுபில் இஸ்லாம் அல்லாஹு ரபுல் இஸ் இந்த இஸ்லாமத்தின் மூலமாக எங்களை கண்ணியப்படுத்தினான் சிறப்புப்படுத்தினான் இஸ்லாமத்தில் முக்கியமான அம்சம் தான் ஈமான் ஈமான் அடிப்படை பேசிக் ஈமான் சீராகினா தான் வாழ்க்கையில் இஸ்லாம் வரும் இல்லாட்டி இஸ்லாம் கிதாபுல புக்கள் இருக்கும் குரான் நூலுருவத்தில் இருக்கும் ஹதீஸ் நூலுருவத்தில் இருக்கும் தஃக்கும் புகாரி சரீப் இருக்கும் முஸ்லிம் சரிக்கும் எல்லாம் இருக்கும் எல்லா கிதபுகளும் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஏட்டுல தால் இருக்கும் தாளில் ஆனா ஆள் வராது ஆள் வராது தால் இருக்கும் எல்லாம் தால இருந்து என்ன புண்ணியம் ஏட்டு சுரைக்காய் கறிக்கொதவாது பல மொழி இருக்குது சொரக்காண்ட வேட்டில ஒரு தாய்தூண்டில் போட்டு சட்டியில போட்டா சரி வருமா அது மாதிரி கிதாபுல இருக்குது ஹதீஸ் கிதாபு இருக்குது சங்க அனுகளே வாழ்க்கையில் வரும் வாழ்க்கையில் வாழ்க்கையில் எப்படி வரும் வாழ்க்கையில் வரும் ஈமான கொண்டுதான் வரும் வாழ்க்கையில் ஈமான் கொண்டு தான் வரும் சஹாபாக்கள் ஈமான சம்பாதிச்சாங்க வாழ்க்கையில் இஸ்லாம் வந்துட்டு வாழ்க்கையில் இஸ்லாம் வந்துட்டு ஈமான்ல உயர்ந்த அடைஞ்சான் நடக்குது உள்ளவர்கள் இவர்களுடைய பட்டாளம் திஜிலான்னு சொல்லக்கூடிய அந்த நதியை கடக்குது சொல்லக்கூடிய அந்த நதியை கடந்து போகுது கடந்து போற நேரத்திலையும் அவங்களோ அல்லது இன்னொரு சஹாபிய சொன்னாங்க இது ஒரு நுத்துஃபான்னு சொன்னாங்க பார்த்து ஒரு நுத்துஃபா அப்படி பேசுறாங்க சமுத்திரத்துடைய தண்ணி சஹாபாக்களுக்கு ஒரு துளி தண்ணி மாதிரி விளங்குது சஹாபாக்கள் யக்கீன பாருங்க ஒரு துளி தண்ணியால் என்ன செய்ய முடியாதோ அதை எல்லாம் நாடாம சமுத்திரத்தாலையும் செய்ய முடியாது ஒரு சதத்தால் என்ன செய்ய முடியாதோ அதை அல்லாம ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடியால் என்னும் செய்யும் எப்படி சேரு யாரும் சேரு ஒன்னும் செய்யல மேலான சங்கையான சவுல பெரியார்களே அல்லாவுடைய பேரில் அல்லாவுடைய அதிகப்படுத்தும் அதிகப்படுத்தும் எங்க அதிகப்படுத்தும் மசிதில் வீட்டுக்குள்ளையும் ஈமான் மஜ்ரிசு ஒவ்வொரு வீடுகளையும் பாருங்கு அக்பர் கொஞ்சம் அப்படி கிடைச்சா சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஈமான்க்கள் மஜ்ரிசில் ஈமான் அதிகரிச்சாங்க ஈமான படிக்கிறதுக்கு மதுரை அடைஞ்சு கொள்ள வழியில உடல் பொருள் பணம் கால நேரம் தியாகம் செஞ்சாங்க பாருங்க விட ஒரு படித்தரம் கூட உறுதியான நம்பிக்கை ஈமான்ண்டா சும்மா நம்பிக்கை எல்லாருக்கிட்டையும் ஈமான் களிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லீமு கிட்டேயும் ஈமான் இருக்குது ஆனா அந்த ஈமான் ஒன்றும் சாதிக்க முடியாமிரிக்க அந்த ஈமான் முயற்சி செய்யப்பட்டு தியாகம் செய்யப்பட்டு உழைப்பு செய்யப்பட்டு எக்கையினுடைய அந்தஸ்துக்கு வர வேண்டி அந்தஸ்து அப்பதான் அந்த கொண்டு சாதிக்கலாம் எக்கைனை கொண்டு சாதிக்கலாம் சஹாபாக்க சாதிச்சாங்க பாதுகாப்புகள் நேரடியாக கொடுக்கப்பட்டு சகாபாக்கடை வாழ்க்கையில் ஆனா துனியா ஒன்றுமே இல்லை சஹாபாக்கள் இன்றைக்கு நமக்கு காண இல்ல கனவுல கூட சகாபாக்கள் கண்டிக்க மாட்டான் எங்களது இப்படி எல்லாம் இருக்கு சகாபாக்கள் கனவு கண்டிப்பா என்ன ஈமான் சகாபாக்க வாழ்க்கையில் இருந்தது சாதனை பெரியார்கள் ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய கொண்டு வர வேண்டியது அந்தஸ்து வந்து சேர்ந்தால் வாழ்க்கையை இஸ்லாம் வரும் ஒட்டோவாக இஸ்லாம் வரும் இஸ்லாத்தை கொண்டு வரதுக்கு கஷ்டப்படுத்தவில்லை வாழ்க்கையில கொண்டு வரத்துக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா கஷ்டப்பட்டு அணிஞ்சா போலும் இஸ்லாம் வாழ்க்கையில் வந்து இஸ்லாம் வாழ்க்கையில் அல்லாவுடைய அனைத்து கட்டளையிலும் பண்ணக்கூடியவர்கள் அல்லாஹால என்னென்ன விஷயங்களை தடுத்து வச்சானோ எது பாவம் சொன்னாலும் எது கூடாதுன்னு சொன்னானோ இந்த விடயங்களை நூத்துக்கு நூறு விடக்கூடிய நூத்துக்கு நூறு விடக்கூடிய வாழ்க்கையில நலவும் கொஞ்சம் செஞ்சு கொள்வது பாவமும் கொஞ்சம் செஞ்சு இதுதான் எங்களுடைய தரம் ஈமாண்ட தரம் கொஞ்சம் நலவில் ஈடுபடுறது கொஞ்சம் பாவத்தில் ஈடுபடுறது நல்லதை கொஞ்சம் பார்த்துக் பாவத்தை கொஞ்சம் பார்த்துக் கொள்வது கொஞ்சம் பேசிக்கொள்றது பாவத்தை கொஞ்சம் பேசிக்கொள் நல்லதை கொஞ்சம் கேட்கறது பாவத்தை கொஞ்சம் கேட்கறது எங்களுடைய தரம் ஜா பெரியாரிலேஸ் அவர்களே நூத்துக்கு நூறு எங்க உறுப்புகள் நலவுலையே இருக்கணும் நலவுலே இருக்கும் பேச்சு சிந்தனை நட உட பாவனைகள் எதை கொண்டு அடையலாம் யக்கீன கொண்டுதான் அடையலாம் படிப்பை கொண்டு பதவியை கொண்டு பணத்தை கொண்டு துனியாவுடைய விஷயங்கள் கிடைக்கிறத கொண்டு வாழ்க்கையில் ஒரு மனிதனும் இதுவரைக்கும் இஸ்நாத்த கொண்டு வந்ததும் வரையும் இது வாழ்க்கையில் வரணும் என்றால் அடிப்படைத்திருத்தம் எனவே தான் உமாத் இந்த உடைய இந்த உடைய சீர்திருத்தத்துடைய முதலாவது வழி அல்லாவின் பேரில் வரவேண்டிய கொண்டுதான் ஆகும் நாவ பேச கேட்கிறது மட்டுமில்ல இத கேகரித்து படிக்கலாம் படிச்சு கொடுக்கலாம் யக்கீன் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது வெறும் வார்த்தையோடு அல்ல வெறும் பேச்சோடு அல்ல வெறும் எழுத்தோடு அல்ல வரும் வாசிப்போடு கல்வோட சம்பந்தப்பட்டது நூத்துக்கு நூறு கல்வோடு சம்பந்தப்பட்டது உள்ளம் ஏற்றுக்கொள்ளும் எது நடந்தாலும் இது ரபுடைய புறத்திலிருந்து முடிவு செஞ்சு நடந்து கொண்டிருக்கிறது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நிலைமையில அல்லாசனி வரணும் இவர்தான் மனுஷன் சகாபாக்களுக்கு வந்தது எல்லா கட்டத்திலையும் எல்லா கட்டத்திலையும் எல்லா நிலைமைகள்லையும் எல்லா சந்தர்ப்பங்களையும் எல்லா ஹாலாத்துகளையும் சகாபாக்கள் அல்லாவின் பக்கமாக திசை திரும்பக்கூடியவங்களா ஒப்படைாத்து கடன் வந்த சிரமம் வந்தா சோதனை வந்தா நாங்க யாருக்கிட்ட போறோம் யாருக்கிட்ட முறையிடுறோம் எங்க கல்வி எந்த திசைக்கு திரும்புது பேச்சு எப்படி எ சொல்லுது ஒவ்வொருத்தரும் எங்களை பத்தி பார்ப்போம் வேற யாரையும் பார்க்கிறேன் என்னுடைய ஈமான் என்னுடைய ரப்பு அல்லாஹு அவனுக்கு இடையில் உள்ள தொடர்பு எங்களுக்கு எல்லா நிலைமையிலும் எல்லா நிலைமையிலும் மஸ்ஜிதுக்குள்ள மட்டுமில்லை மஸ்ஜிக்கு வெளியா வீட்டு நிற்கிற நேரம் கடை நீக்கிற நேரம் குடும்பத்தோடு வெளிச்சத்தில் ரப்புக்கும் இடையிலுள்ள கனெக்ஷன் உள்ளூர்ல வெளியூர்ல எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா இடங்கள்லயும் எல்லா ஹாலாத்துகளையும் என்னுடைய உள்ளத்துல ரப்புடைய சிந்தனை ரப்போடைய ஞாபகம் ர பத்திய பயம் எவ் தூரம் பெரியார் இதை நாங்கள் அடைஞ்சு இதை பெற்றுக்கொள்ளணும் இதுக்கு தான் துணியா வாழ்க்கை தரப்பட்டி சம்பாதிக்கிறது கிடைக்கதை சும்மா ஓடிக்கொண்டிருக்கிறோம் முடிவு செஞ்சதை பார்க்க கூட அடைஞ்சுக்காக ஓடுற மாதிரி விளங்குது அப்படிதான் சேர்ந்து சேர்ந்து பிள்ளைகளும் எல்லாரும் ஓடுறாங்க ஏன் ஓடுறாங்க முடிவு செய்யப்பட்டதை அடைஞ்சுக்காக வேண்டி முடிவு செய்யப்பட்டது அடைஞ்சுக்காக தெளிவாக சொல்றான் யாரா வானத்துக்கு ஓடுறாங்களா தான் உங்களோட ரிசுக்கும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட விடயங்களும் உண்டு சொல்றேன் அல்லா சொல்றதே வழங்காமல் ஓடிக்கொண்டோம் அல்லாஹ் சொல்றதே எங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட அடைஞ்சு கொள்ளத்துக்காக வேண்டி ஓட்டுறோம் பாகனம் இரவு ஓடுறோம் மலையில ஓட்டுறோம் வெயிலை ஓட்டுறோம் ஓட்டுந்த நீங்க முயற்சி செஞ்சு அடைந்து கொள்ளுங்க சொல்றானோ அதுக்கு நாங்க நீங்க ஓட தயாரில்லை முயற்சி கொஞ்சம் ஆனா அதை அடைஞ்சா தான் துணியாலே வாகனத்திலே வெற்றி அல்லார முடிவு செஞ்சிருக்கிறான் எதை அடைகிறதை கொண்டு துணி ஆகரத்தில் வெற்றி இருக்குதோ இதுக்குரிய உழைப்பு முயற்சி கொஞ்சமாக இருக்குது எது வாக்களில் முடிவு செய்யப்பட்டதாக இருக்குதோ எதுல துணி ஆகத்தில வெற்றி முடிவு செய்யப்பட இல்லையோ அதை அடையிறதுக்காக இரவு பகலும் ஓட ஆரம்பிச்சு சவாலே பெரியார்களே மோலானா இலியாஸ் ரஹத்துல சபரில் உலமாக்களுடைய ஒரு மஜிமாவில் கேட்டாங்களாம் இன்னைக்கு முஸ்லீம்கள் தோல்வி அடையிறதுக்கு காரணம் என்ன முஸ்லீம்கள் வாழ்க்கையில நஷ்டம் கஷ்டம் தோல்வி ஏற்பட்டு கொண்டிருக்கிறதுக்கு சபவம் உலமாக்கல் பெரிய ஒரு கூட்டம் சொன்னாங்களாம் முஸ்லீம்கள்ட்ட முஸ்லீம்கள்டால நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தோல்வி அடைஞ்சு கொண்டிருக்கிறான் சாதனை பெரியார்களே யார எதோட தொடர்பாக அவங்களுக்கு அதுதான் தெரியும் யார எந்த நேரம் கண்ணாடிய போட்டு பார்ப்பாங்களோ அந்த நேரம் தான் தோல்விட வாழ்க்கையில் தோல்வி ஏற்பட்டதுக்கு அடிப்படை காரணத்துல ஒன்று முதலாவது காரணம் யக்கீனுடைய பலகீனம் சொன்னா யக்கீனுடைய பலகீனம் முஸ்லீம்கள் எல்லாம் பொதுவாக அநேகமா நம்பிருக்கிறாங்க இந்த மகளுக்கால் நடந்து கொண்டிருக்குது மகளுக்கால் நடக்குது பணத்தால பொருளால பட்டத்தால பதவியால வஸ்துக்களால காசால அந்தஸ்துகளால ஆட்சியால அதிகாரத்தாலிதான் பேச்சு இதான் கதை இதுதான் முயற்சி இத பத்தி தான் பிளானிங் ஒன்று போட்டு வச்சு திட்டம் திட்டி வச்சு ராமத்துல சொன்னாங்கல்லாம் பலஹீனத்தால முஸ்லீம் நஷ்டம் அடைஞ்சிருக்கிறாங்க அதுக்குதான் நல்லா சுபானோ தாலா களிமத்து ஏகத்து ஒரு களிமாவல்லா தந்திருக்கிறான் இந்த களிமாவில் முயற்சி செஞ்சு இந்த களிமாவுடைய அடைஞ்சு கொண்டால் முஸ்லிங்கள வாழ்க்கையில் வெற்றி உண்டா ஆறு காரணம் சொன்னாங்களாம் ஆறு காரணம் முதலாவது இது பலஹீனம் முஸ்லிங்களோட வாழ்க்கையில மகளூ கூட நம்பிக்கை வந்திருக்கு என்ன செய்யணும் களிமத்து அடைஞ்சு இந்த முயற்சி செஞ்சு இந்த பொறுப்பு அணிஞ்சு வரும் சீரமைப்பு இரண்டாவது முஸ்லீம்கள வாழ்க்கையில பாவங்களின் பேர்ல ஆசை உண்டாகிருக்குறோமா இல்ல எங்க சூழல்களை பாவத்தின் பேர்ல ஆசை பாவத்தின் பேரில் ஆசை வந்திருக்குது இதை இல்லாமல் ஆக்கிறதுக்கு இதை அழிக்கிறதுக்கு அல்லாஹு தாலா தொழுகை தந்திருக்கிறான் தொழுகை ரெண்டாம் நம்பர் தொழுகை தொழுகை கொண்டு பாவம் எப்படி இல்லா போம் அல்லாஹு சொல்றான் இன்ன சொலாத்தன் தொழுகை கொண்டு பாவம் இல்லா போயிட்டு யாரு பேடுதலான தொழுகையாலியோ அவனோட வாழ்க்கையில் பாவம் இருக்கார் பேழுதலான தொழுகையாளி நினைச்ச நேரம் தொழுதோட வாழ்க்கையில அல்ல அவர் பாவம் செய்வார் சொல்வார் அவர் டைம் அனில் சொன்னாங்க முஸ்லீம்களுக்கு அறிவு மார்க்கத்தினுடைய அறிவுலம் இருக்குது வேற வேற அறிவு எல்லாம் நிறைஞ்சிருக்கு மார்க்கத்துடைய அறிவுல பலஹீனம் இருக்குது இல்மு சரியா சரியத்துடைய இல்மு எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு முஸ்லீம்களுக்கு தெரியாம இருக்குது அதுக்கு தான் அல்லா சுஹானு அதோட சேர்த்து இன்னைக்கு முஸ்லீம்கள் அல்லாவுடைய சிந்தனை அற்றவர்கள உலகத்தில் வாழ்ந்து அதுக்கு திக்ரு வினைக்கப்பட்டிருக்கு இல்மு திக்ரு அதுக்கு தான் கொடுக்கப்பட்ட மூணாவது நோய் முஸ்லீம்கள வாழ்க்கையில் அறிவுடைய அதே நேரத்தில் அல்லாவுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க முஸ்லீம்கள வாழ்க்கையில பிறருடைய ஹக்குகளை நிறைவேற்றும் என்ற உணர்வு இல்லாம அடுத்தவர்களுடைய உரிமை அடுத்தவருடைய கடமை அடுத்தவருடைய அடியாரங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற மற்றவங்களோட பொறுப்புகளை சரியா செஞ்சிடமே எனக்குள்ள கடமையை நான் சரியா செய்யமே இதில் பெரிய பலஹீனம் இருக்கிறாங்க இதுக்காக வேண்டிதான் சொன்னுல் முஸ்லிமின் நாலாவது நோய் அதுக்கு நாலாம் மருந்து அஞ்சாவது விஷயம் சொன்னாங்களாம் இன்றைக்கு முஸ்லீம்கள் எல்லாத்தையும் பொதுவாக உள்ள ஆசை நான் எல்லா விஷயத்திலையும் நான் எதை செஞ்சாலும் எனக்கு பேர் புகழ் கிடைக்கணும் எனக்கு பேர் கிடைக்கணும் புகழ் கிடைக்கணும் சமூகத்தில் சமுதாயத்தில் குடும்பத்தில் இந்த நோய் பயங்கரமான நோய் இந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் அல்லா சுபான வச்சுக்கிறேன் எதை செஞ்சாலும் அல்லாக்கு ஆச்சரிய ஒன்றும் தேவையில்லை ஒருத்தருடைய புகழும் பாராட்டும் ஒருத்தருடைய மதிப்பும் மரியாதையும் யாரும் என்ன உயர்த்தவனும் கண்ணியப்படுத்தும் ஒன்றுமே தேவையில்லை எனக்கு அல்லாஹ் பொருந்திக்கொண்டா போதும் அல்லாட பொருத்தம் அல்லா கிட்ட நான் கபூலான அடியானாக ஆகித்தால் அது எனக்கு போதும் வேற ஒன்றும் தேவை அதுக்கு சொன்னாங்களாம் கடைசியாக முஸ்லீம்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறதுக்கு முஸ்லீங்கள வாழ்க்கையில் உள்ள ஆறாவது நோய் முஸ்லீம்கள் எல்லாரும் அநேகமாக பொதுவாக விளங்கி வச்சிருக்கிறாங்களாம் உடலும் பொருளும் என்னுடையது அதை நான் என்னுடைய இஷ்டப்படி பாவிப்பேன் ஒவ்வொரு முஸ்லீமும் அதிகமாக பொதுவாக விளங்கி வச்சான் உடலும் பொருளும் இது ஏண்ட உடல் இஷ்டப்படி பாவிப்பேன் பொருள் பணம் சொத்து இது எனக்குரியது என்னுடையது நான் விரும்பணமாக செலவழிப்பேன் உடலையும் என்னைப்படி பாவிப்பேன் எனக்குள்ள பொருள் பணத்தையும் என் இஷ்டப்படி நான் செலவழிப்பேன் இதுக்குத்தான் தீகாத் தாவத்தை வெளியான மீது வரணும் இது வந்த சீராகும் சும்மா தலை வர மாட்டார் பெரிய படிப்பு படிச்சு பெரிய பி எச்சி பிடிச்சவர் எல்லா ஜாயி கோர்ஸும் படிச்சுக்கிறாரு இஸ்லாமத்தை இந்தியாவில் ரமதான பத்தி நோம்பை பத்தி ஒரு சிறப்பான ஒரு புஸ்தகம் எழுதிக்கிறார் இந்த கிதாபை எழுதி அறிமுகப்படுத்திக்கிறாரு அந்த புக்கை யாரு படிக்கிறாங்களோ இந்தியாவுக்கு போனாங்களாம் அதுவும் நோம்புடைய காலம் ரமதானுடைய காலத்தில் ரமதானுடைய புக்கு ரமதான பத்தி புக் அழுது சந்திக்கிறதுக்கு போனாங்க பால் டைம்ல அவரை சலாம் செல்வி கூப்பிட்டு உள்ளுக்கு வச்சு கேட்டாராம் ஹொட்டா குடிக்கிறீங்களா கூலா குடிக்கிறீங்களா ஆச்சரியப்பட்டாங்களாம் போனவங்க அதிசயத்தில் நான் தான் புக் எழுதினேன் அதுல ஒரு சந்தேகம் இல்ல நீங்க இப்படி நடக்கிறீங்களே அவர் சொன்னா தட் இஸ் நாலேஜ் இட் இஸ் லைஃப் புஸ்தகத்தில் வாழ்க்கையோட பேசிகிறேன் இப்படிப்பட்ட அறிவாளிகளை விட்டு நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானா இவங்களை கொண்டுதான் இப்படியாப்பட்ட அறிவாளிகளை கொண்டுதான் அல்லாத்தால முதலாக நரகத்தை ஆரம்பிக்கு ஸ்டார்ட் பண்றது அறிவுக்கும் அமலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எதுவும் இல்லை சொல்ல விஷயம் என்ன அவ்வளோ அறிவு இருந்தாலும் வாழ்க்கையில் வராது தீன் வாழ்க்கையில் இஸ்லாம் வராது சொல்க வராது நோம்பு வராது செகாத் வராது ஹஜ்ஜு வராது ஹஜ்ஜை பற்றி பேசுவார் கோடி கணக்கில் பேங்கில் போட்டு வச்சுப்பார் ஹராம் மக்கத்துக்கு போகிறதுக்கு நசீப் இல்லாதான் இருப்பார் கோடி கணக்கில் பேங்கல் இருக்கும் எல்லா பேங்கலையும் அவட செல்லி சிலோனில் போகாத வெளிநாட்டுலாம் போட்டு வச்சுப்பார் ஆனால் ஹஜ்ஜுக்கு பேசிக்க மாட்டார் 14 அந்த அச்சம் இல்ல அந்த பயம் இல்ல அந்த உணர்வு இல்ல அல்லா கயாமத்துல பிடிச்சு கேப்பானே அந்த சிந்தனை இல்லை அல்லாவுடைய ஆகரத்துடைய விஷயத்துல நம்பிக்கை மாணவிக்கு திறமை பேசுவாங்க அஞ்சு நேரம் தெரியும் தெரியும் அல்லாட கட்டளை இதை நிறைவேற்றினா வாழ்க்கையில் வெற்றி இருக்குது அறிவு இருக்குது நாலேஜ் இன்டெலிஜென்ட் அதை வச்சு என்ன செய்ய ஒண்ணு செய்யல துணியா நே லொஸ்ட் ஆகத்திலே லொஸ்ட் அதனால் சம்பாதிக்க வேண்டிய ஒன்றே ஒன்றுதான் யக்கீனைத்தான் சம்பாதிக்கும் சகாபாக்கள் அடைஞ்சு கொண்டது அறிவு கிடைச்சது மாஷால்ல வெற்றி தான் பணம் கிடைச்சது மாஷால்ல வெற்றி தான் பிரச்சனை இல்ல அல்லாவது வார வழியும் சரியா பார்த்துக் கொள்வார் இன்கமிங் ரூட் சரியா இருக்குதா நஜீச பூசிக்கொள்ள மாட்டார் ஹராத்தை மிக்ஸ் மாட்டார் அதே மாதிரி செலவழிப்பார் செலவழித்தாங்க ஆனா குடும்பத்துடைய செலவு ரொம்ப சிக்கனம் ரொம்ப சாதாரணமான வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை செலவு அடுத்தவங்களுக்கு மாஷா வேண்டிய மாசி செலவழிச்சான் இது தக்குவாதாரி இதான் ஈமந்தாரி இது வீந்தாரி அதனால ரசூல சொன்னாங்க என்ன தக்குவாதாரிக்கு பணம் வந்தா பிரச்சனை இல்லை ஆக கண்ணியமான பெரியார்களே சங்கையான சோகர்களே நாங்கள் முயற்சி செஞ்சு சம்பாதிச்சு அடைய வேண்டிய மிகப்பெரிய சொத்து யக்கீனாக இருக்கும் அல்லாவுடைய தாத்து சிபாத்தின் பேரில் அசைக்க முடியாத நம்பிக்கையை நாங்கள் சம்பாதிச்சுக்கணும் தியாகம் செஞ்சா யக்கீன் உண்டாகும் அல்லாஹத்தால எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய உடல் பணம் பொருள் கால நேரம் இதை எடுத்துக்கொண்டு நாங்கள் அல்லாட பால வெளியாகணும் சஹாபாக்கள் வெளியாகி தியாகம் செஞ்சு பெரிய முஜாதா செஞ்சு அடைஞ்சு சஹாபாக்கள் முஜாதா செஞ்சு அடைஞ்சு கொண்டத சும்மா அடையல அல்லாஹத்தால ஒரு முறையை வச்சிருக்கிறான் முஜாஹாவுடைய தியாகத்துடைய முறையை வச்சிருக்கிறான் எவ்வளவு நாங்கள் எங்க குடும்பங்கள் இருந்து தொழில் இருந்து பிரிஞ்சு எங்களை எடுத்துக்கொண்டு அல்லாவுடைய தியாகம் செய்வோமோ அந்த அளவுக்கு ரொம்ப சொல்றான் வல்லாதி யாரு எங்கட வழியில முழுமையான முயற்சிகளை மேற்கொள்வார்களோ முழுமையான தியாகங்களை மேற்கொள்வார்களோ நிச்சயமா சத்தியமாக நாங்க அவங்களுக்கு ஹிதாயத்துடைய பல வழிகளை திறந்து கொடுப்போம் ஒரு வழி அல்ல ஒரு வழி அல்ல பல வழி என்னும் சொல்றேன் பல வழிகளை நிச்சயமாக நாங்கள் திறந்து கொடுப்போம் அல்ல வழியை திறக்கணும் சொன்னால் அல்ல எங்களுக்கு நேர்வழி காட்டணும் என்றால் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை முஜாகதா மட்டும்தான் எப்படி முஜாதா செய்யணும் எங்கட முன்னோர்கள் செஞ்ச பேட்டில் செய்யணும் எங்க நப்சு படி எங்க அக்கில் படி எங்க புத்திய வச்சு இல்லை ஒரு வழின்கள் இந்த முஜாகதாவுடைய வழியில நாங்க பாடுபடணும் உழைப்பு செய்யணும் உழைப்பு செய்ய செய்ய தியாகம் செய்ய செய்ய அல்லாஹு தியாகத்தினுடைய அளவுக்கு அந்த முஜாஹாவினுடைய அளவுக்கெல்லாம் எக்கைனாக்குவான் சாபாக்கள் எவ்வளவு செஞ்சாங்களோ அவ்வளவு சம்பாதிச்சு கொண்டான் அவ்வளோ அடைஞ்சு கொண்டான் ஆனா நாங்களும் எவ்வளவு செய்வோமோ அவ்வளவு விஷயம்லாம் கிடைக்கும் உடல் பொருள் தரப்பட்டிக்குது கால நேரம் தரப்பட்டது உழைப்பு செய்கிறதுக்கு தான் தரப்பட்டது உலகத்தில் கொஞ்ச கால வாழ்க்கையில் எக்கீனர் சம்பாதிக்கத்தான் தரப்பட்டது சம்பாதிச்சா எங்களுக்கு முடிவு செய்யப்பட்ட துணியாவெல்லாம் காலணி வந்து கொட்டுவான் உலமாக்கள்ிகாட்டலுடையுடைய பேர் பேரு தபி ஜமாத்தன்றி அப்படி ஜமாத்தன் உலகத்தில் இல்ல ஒரு இயக்கம் உண்டு ஒரு சங்கம் உண்டு ஒரு டீம் உண்டு ஒரு ஜமாத்தண்டு கட்சி ஒரு குரூப் உழைப்பு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கட்டாயமாக்கப்பட்ட உழைப்பு உழைப்புக்காரர் இருக்கட்டும் எந்த கட்சிக்காரர் இருக்கட்டும் எந்த இயக்கக்காரர் இருக்கட்டும் எந்த குரூப் இருக்கட்டும் யாராலும் இருக்கட்டும் உழைப்புக்கு பாடுபடணும் ஈமான் உழைப்பு செய்யணும் சும்மா கிடை பே செய்ய ஏற்றுக்கொண்டி இதுல துணியா எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் சம்பாதிக்கலான்னு விளங்கி வச்சு சீட்ல உட்கார்ந்து சம்பாதிக்க அதனால் என்ன செய்யணும் இருக்கிற சீட்டை விட்டு எலும்பணும் கொஞ்சம் தொழில் அப்படியே கொஞ்சம் வெளியே அல்லா தால தந்திருக்கிற இந்த பணம் பொருள் உடல் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு அல்லாட வால போகணும் சா பாக்கல் போனாங்க தோல்வி அடையல்ல கஷ்டம் இருந்தது சோதனை இருந்தது வறுமை இருந்தது பசி இருந்தது உடுக்க உடுப்பு இல்லை இருக்க ஊடு இல்லை சொந்த தொழில் இல்ல சொந்த வாகனம் இல்ல இதெல்லாம் நஷ்டத்துக்குரிய அடையாளம் அல்ல உயர்ந்து கண்ணிய மாத்திரம் எங்கள்கிட்ட சொந்த ஊடுமா சொந்த தொழில் வேணுமா டிசைன் டிசைன உடுப்பு தேவையான சாப்பாடு எல்லாம் இருக்குது ஆனா அவர்களே நிம்மதி கிடைக்குதில்லை வெற்றி கிடைக்குதில்ல சந்தோஷம் வருவதில்லை என்ன காரணம் சகாபாக்கிட்ட இருந்தது எங்ககிட்ட இல்லை சஹாபாக்கிட்ட இல்லாதது எங்ககிட்ட வந்து சேந்தித்தையும் வச்சுக்கொண்டு அல்லா தந்திருக்கிற இந்த எல்லா நியமத்துகளையும் வச்சுக்கொண்டு ஈமான் இயக்கையின் அடையறதுக்காக நாங்கள் நீயத்து வச்சு நாங்கள் தியாகம் செய்ய வெளியாகிட்டோம் டா இந்த அத்தனை நியமத்துகளும் பாதுகாக்கப்படும் இதில் எல்லாம் வரக்கத்து செய்வான் இதில் எல்லாம் அதிகரிப்பு செய்வான் இதெல்லாம் பாதுகாப்பான் இதோட சேர்த்து பெரிய ஈமானே வல்லா தருவான் தியாகத்துடைய அளவுக்கு ஈமான் நசீபா மக்களோட குடும்பத்தோடு கொஞ்ச நேரம் இருந்து பேசி கதச்சது மட்டும்தான் இது சகாபீடு உயர்ந்த ஈமான் உயர்ந்த அவங்களை அந்த அளவுக்கு சிந்தனை செய்ய வச்சுட்டு நவியுடைய மஜ்ரிஸ்ரீக்கு செல்ல உயர்ந்த ஈமான் இருக்கிறேன் வீட்டுக்குள்ள போனா ஈமான் தாழ்ந்து போகுது மாறி போகுது இது முனாபி கூட அடையாளம் இது அடையாளமோ ஈமான் மாறுது இங்க ஒரு மாதிரி அங்க ஒரு மாதிரி மசித ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இதை பயந்து விளங்கி நினைச்சு கொண்டாங்க நான் முனாபி ஆகிட்டேன்னு கத்திக்கொண்டு வீட்டுலேருந்து ஓடி வரேன் சரியான எங்களுடைய சூழலில் எப்படி இருக்குது எங்களுடைய வீட்டுடைய சூழல் பசாருடைய சூழல் மார்க்கெட்டுடைய சூழல் எங்களுடைய ஸ்ட்ரீட் எங்களுடைய தெருவுடைய சூழல் எப்படி நாங்கள் எவ்வளோ பாடுபடணும் எவ்வளவு முயற்சி செய்யணும் அல்லாட சரியா பிடிச்சு கொட்டமுண்டா சரியா வழங்கிட்டோம்டா மாஷா இல்லா வாழ்க்கை சிம்பிள் வாழ்க்கை லேசி பேமென்ல படுத்தால் நிம்மதியாக தூக்கம் போகும் பேமென்ல படுத்தாலும் நிம்மதியாக தூக்கம் போகும் அல்லாட வலியை சரியாக பிடிச்சிக்கொள்ளல அந்த வழியை சரியாக விளங்கல அப்சியாரில் ஏசி ரூமில் படுத்தாலும் தூக்கம் போகாது டெப்லெட் அடித்தாலும் தூக்கம் போவாது ஜப்பானில் இன்னைக்கு அதிகமான மக்களுக்கு தூக்கம் இல்லையா ஸ்லீப்பிங் டெப்லெட்டாலும் தூக்கத்தை தேடுறாங்க ஆக அதிகமாக அடித்தானா போய்த்துடுவான் ஓரடியாக ஒன்று ரெண்டு போட்டோரமோ தூக்கம் வரும்னு பார்க்கலாம் நாலஞ்சு பத்து பதினஞ்சு ஓரடியாக அடித்தா நிரந்தரமான தூக்கம் எலும்ப முடியாத தூக்கமாக பேசிடுவோம் திரும்பி வர மாட்டார் அவ்வளோதான் அருந்து கொண்டு போகும் அல்லாட தொடர்பு குறைஞ்சு வாழ்க்கை ஆமாம் கூடாவுடைய தொடர்பு கூட தவறு பேணுதலான தொழுகை பேணுதலான திலாவத்து பேணுதலான திகிர் பேணுதலான கொடுக்கல் வாங்கல் பேணுதலான குடும்ப வாழ்க்கை தான் முழு குரான் ஹதீஷும் என்ன அது பேணுதலான வாழ்க்கைய தான் சொல்லுது பேணுதலான வாழ்க்கையை தான் சொல்லுது ஒரு பேணுதலான ஒரு கொண்ட்ரோலான ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கைக்கு பெரியதான் தீன் எல்லாத்திலையும் கொண்டோல் எல்லாத்திலையும் கட்டுப்பாடு எல்லாத்தையும் விளங்கும் எல்லாத்தையும் படிக்கலும் முதலாவது பின்னால குடும்ப வாழ்க்கை அதுக்கு பின்னால அஹலாத் அதுக்கு பின்னால கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சீராகும் எல்லாத்துடைய சீர்திருத்தத்தினுடைய அடிப்படையாக அல்லாஹ் ஈமான் யக்கீனுடைய சீர்திருத்தம் வச்சிருக்கிறார் அதனால சொல்றான் இவன் மாஜா ஷரீஃபுல ரிவாய்த் வருது முன்னால ஈமான கற்றுக்கொண்டோம் ஈமான படிச்சோம் அதுக்கு பின்னால செகண்டாகத்தான் குரான படிச்சோம் அப்ப ஈமாளின் மூலமாக குரான் அதிகரிச்சு குரானின் மூலமாக ஈமான் அதிகரிச்சு குரான்க்கும் சாங்க அதிகமானவங்க நேர்வழி அடையறாங்க ஈமான படிக்கல யகீன படிக்கல தகுவாவோட குரான பார்க்கல ஜிகரோட குரான பார்க்கல தக்குவாவோட சிக்கரோட ஹதீச பார்க்கல இப்ப ஹதீஸ் நேர்வழி ஹாட்டாது குரான் நேர்வழி ஹாட்டாது குரான் இப்ப நேர் வழிகாட்டும் முத்தகீன்களுக்கு நல்லா சொல்ற முத்தக்கீன்களுக்கு நேர் வழிகாட்டும் எனவே சோலை பெரியார்கள் ஈமான் யக்கீன் அடையாளம் எல்லா லைன்ல உள்ள மக்களும் பணக்காரர்கள் ஏழைகள் படிக்காதவர்கள் ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் எல்லாரும் ஈமான் உழைப்பு செய்யணும் யக்கீனுடைய உழைப்பு செய்யணும் ஈமானை சம்பாதிக்கணும் இதை சம்பாதிச்சா இன்ஷா அல்லா முழு துணியாம ஹக்கீக்கத் விளங்குகளுக்கு நாங்கள் எந்த லெவலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த அமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படி மௌத்தாக போறோம் இதெல்லாம் விளங்கும் மௌத்துடைய நேரத்திலையும் எல்லாம் வாக்களிக்கலாம் நீங்க ஈமான் தாரியாக ஹக்கீக்கத்தான ஈமான் தாரியாக அல்லா சொல்லி அந்த நிலைமையில் இஷ்டிக்காமத்தாக உறுதியாக இருங்க அதே நிலைமையோட உங்களுக்கு மௌத்து வரும் என்றால் மௌத்துடைய நேரத்தில் மலக்குமார் வந்து உங்களுக்கு நன்மாராயம் செய்வாங்க நன்மாராயம் செய்வாங்க என்ன நன்மாராயம் நீங்க பயப்படாதீங்க நீங்க கவலைப்படாதீங்க பின்னால் மௌத்துக்கு பின்னால் விஷயங்களை பத்தி எந்த பயமும் உங்களுக்கு தேவையில்லை சந்தோஷமா போய் சேருங்க அங்க வெல்கம் பண்றது ஆள் வச்சு துணியால் நீங்க என்னென்ன விட்டுட்டு போறீங்களோ இதை பத்தி கவனப்பட தேவையில்லை மனைவியா பிள்ளையா தொழிலா யாவரமா ஊடா வாசலா பங்களா வாகனமா இத பத்தி ஒரு கவலையும் தேவை உதவி செய்வோம் சொருக்கத்தில் நுழைவரை மலகுமார் சொல்றோம் அல்ல அனுப்பி வைப்பான் மலக்குமார்களை சம்பாதிக்கும் வேற யாருக்கும் எந்த வாதாவும் கிடையாது துனியாவில் துணியாலையும் இல்லை ஆஹுரத்திலேயும் இல்லை அதனால தொழில் செய்யக்கூடாது வியாபாரம் செய்யக்கூடாது கல்யாணம் முடிக்கக்கூடாது ஊடு கட்டக்கூடாது வாகனம் வாங்கக்கூடாது அப்படியல்ல அதல்ல இஸ்லாம் அது தீனல்ல அது தலைமையிலான விளக்கம் சொல்லப்பெரியாது அது அல்ல யக்கீனோட ஈமானோட ஈமானுக்கு யக்கீனுக்கு பாடுபட்டி உழைப்பு செஞ்சு தியாகம் செஞ்சு உயர்ந்த ஈமான் யக்கீனை சம்பாதிச்சு கொண்டு உலகத்துடைய ராஜாவாக ஆகினாலும் பிரச்சனை உள் உலகத்துடைய ராஜா நிம்மதியா போய் சேர்ந்துதான் நபியும் தான் அரசனும் தான் பெரிய இப்படி வழங்க விஷயத்தை சீட்ல இருந்து படிக்கலாம் விளங்கலாம் கொஞ்சம் தியாமிஷம் நீ எப்ப வெள்ளிக்கிழமை ராவ் விசேஷமாக நபி துவா செஞ்ச இரவு அதுல துமர் அதி அபு ஜெஹில் ரெண்டு பேர்ல ஒத்துகியா ஹிதாயத்தை குடண்டி துவா செஞ்ச அய்யூப் அலையாத்துல புள்ளைகள் வந்து வாப கிட்ட கேட்டாங்க எங்களுக்காக இஸ்திபார் செய்யோ அய்யூப் அலி சொன்னாங்க நான் உங்களுக்காக கொஞ்சம் சொன்னி இஸ்தி செய்யறேன் கொஞ்சம் பிந்தி கொஞ்சம் லேட் பண்ணி செய்யறேன் எழுதப்பட்டிருக்குது ஏன் லேட் பண்ணி செய்யறேன்னு சொன்னாங்க வெள்ளிக்கிழமை இரவு எதிர்பார்த்து தானு சொன்னாங்க அப்படி ஒரு முயற்சி செஞ்சு பாக்குறது எல்லாருக்கும் பிரச்சனை மௌலான அஹமத்துள்ள சொல்லுவாங்க இந்த இந்த தீன்ல இந்த இஸ்லாத்துல ரஹ்பானியத்துக்கும் இடம் இல்ல நப்சானியத்துக்கும் நடுவால போற வழிக்கு ஒரு காட்டு வாழ்க்கையை தெரிவு செய்யு குடும்பம் தொழில் ஒன்றுமே இல்லை துனியாவோட தொடர்புமே இல்ல தனியை காட்டுக்கு போய்த்து ரஹபானியத் ரஹபானியம் நப்சானியத்தும் இஸ்லாத்துல இல்ல தீண்ட சைடே வாக்குற இல்லை தனியார் குடும்பம் தொழில் மட்டும்தான் அதுவும் இஸ்லாத்தில் கிடையாது இது ரெண்டுக்கும் நடுவாட போற வழிக்குதே ரஹபானியர் நப்சானியர் இந்த ரெண்டுக்கும் நடுவாழ போற வழி குடும்பத்தின் தொழிலையும் சேர்த்துக்கொண்டு தீனில் வைத்துக் கொண்டிருக்கிறது இதுதான் முஜாஹாவுடைய வழி ரெண்டையும் வச்சுக்கொள்ளணும் ரெண்டையும் சேர்த்துக்கொண்டு குடும்பத்தை தொழில சேர்த்துக்கொண்டு நடுவால் பேலன்ஸ் பண்ணி பயத்துக்கொண்டிருக்கிறது ஒரு அடியாக குடும்பத்தை பள்ளத்துக்கு போடுறதும் இல்லை தொழிலை விட்டு போடுறதும் இல்லை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது சகா எல்லாம் செஞ்சு காட்டிக்கலாம் அதுதான் ஹயாத்து சாப்குது எங்களுடைய கையில் கிரட்டி பாருங்க சாபாக்கள் என்னென்ன நிலைமைகள்ல எப்படி எப்படி எல்லாம் அமைச்சிக்கிறாங்க வாழ்க்கை எல்லா நிலைமையிலேயும் அவனோட மெயின் நோக்கம் ஈமான் இயக்கினை சம்பாதிக்கிறது தான் அல்ல எல்லாரையும் கபூல் செய்வானாக என்னென்ன விஷயங்களை நாங்கள் முதாக்கராக்கள் செஞ்சோமோ இவைகள் அழகான விஷயங்களை இகலாசோட அமைச்சுக்கு அல்லாஹால நமக்கும் பூரா அம்மத்துக்கும் தோவி செய்வானா இந்த அடிப்படையில் சவால்களை பெரியார்களே எங்களோட மக்காமி அம்மால்களை நாங்கள் சம்பூர்ணமாக ஈடுபட்டுக் கொள் எங்கட மகாமியில ஆக குறைஞ்சது ஒவ்வொருத்தரும் ரெண்டரை மணித்தேர மசிதி கொடுக்குறது மஸூதி அரை மணித்தார தாலீமில் சம்பூர்ணமா இருக்கு இதே மாதிரி மசூரால கலந்து கொள் ரெண்டு கஸ்தி கிழமைக்கு ரெண்டு கஸ்தி ஒன்று சொந்த மஹல்லா அடுத்த பக்கத்து மஹல்லாவுடைய கஸ்தி இதே மாதிரி மாதந்தோறும் தவறாம குறிப்பிட்ட வாரத்துல நாங்க ஒரு மூணு நாள் ஜமாத் அல்லாட பால வெளியாகிறேன் இந்த மூணு நாளும் இந்த காலத்திலே பெரிய தியாகம் பெரிய தியாகம் தான் ஒரு சகோதரர் குறிப்பிட்ட வாரத்தில் ஜமாத் எடுத்துக்கொண்டு போறாரண்டா அது பெரிய ஒரு முஜா தான் பெரிய முஜா இந்த காலத்தை பொறுத்த அளவு அந்த மூணு நாள் ஜமாத்து குறிப்பிடப்பட்ட ஜமாத்தோட குறிப்பிட்ட ஏரியாக்கு ஆறு மாசம் ரூட் எடுத்து போயிட்டு வேலை செஞ்சுட்டு இந்த அஞ்சு அமல்களையும் நாங்க தியாகத்தோட செய்யணும் அதுக்கும் நம் சொல்ல தேவை மகல்லா வேலைக்கு போ ரெடியா நிக்க சொல்லுவா பிள்ளைக்கு மருந்து எடுக்க போகணும் சார் அவரு கூலா செய்ய இல்லாது சஃப்டா செய்யலாது ஜொலியா செய்யலாது எந்த சகாவியும் செஞ்சில்லை எந்த சகாவியும் கூலாக சொப்டாக ஜொலியாக இமான உழைப்பு செஞ்சில்லை ஆனால் எங்களுக்கும் அந்த தரத்திற்கு கிடையாது எங்களுக்கும் முஜாஹதாவோட நப்சுடைய முஜாஹாவோட குர்பானியோட தியாகத்தோட செய்யணும் இந்த அஞ்ச அமைச்சருக்கு தியாகம் தேவை வளமாக்கல் விளங்கப்படுத்துறாங்க இந்த அஞ்சு அமல்களை யாரு பேணுதலா இஹ்லாசோட செஞ்சு வராங்களோ அல்லாஹு தாலா மௌத்துக்கு முன்னாலே துனியாவுடைய அஞ்சு கண்டங்களுக்கும் அவர் அனுப்பி எடுப்பார் இதோட விசேஷமாக ஸ்பெஷல் அமல் வீட்டுக்குள்ள ஒரு வீட்டு தாலிமஹ்கையும் பெண் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க இந்த அடிப்படையில் பாடுபட்டு வேலை செய்யும் பொறுப்பு சுபிர்